ஒருவரை கொலை செய்து விட்டதற்கு பிரதியாக அவர்களில் ஒருவரை குசா கூட்டத்தார் மக்கா வெற்றி அடைந்த ஆண்டில் கொன்றுவிட்டார்கள் இச்செய்தி நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உடனே தமது வாகனத்தில் அமர்ந்தவர்களாக ஓர் உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ் இப்புனித மக்கா நகரில் கொலையை தடை மேலும் செய்துள்ளாருக்கும் அனுமதிக்கப்பட்டதில்லை எனக்கு பின்னரும் எவருக்கும் அனுமதிக்கப்பட போவதும் இல்லை எச்சரிக்கை எனக்கு கூட அது பகலில் சிறிது நேரம்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது எச்சரிக்கை சந்தேகத்திற்கிடமின்றி அது இந்த நிமிடத்திலேயே முற்றாக தடை செய்யப்பட்டு விட்டது எனவே இந்நகரின் முச்செடிகள் அகற்றப்படக்கூடாது வெட்டப்படக்கூடாது இங்கே தவறி விழும் பொருட்களை அவற்றை பற்றி மக்களுக்கு விளம்பரம் செய்பவரை தவிர பொருட்களுக்கு உரிமையற்றவர் எடுக்கக்கூடாது ஒருவர் இனிமேல் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவரது குடும்பத்தார்கள் நட்டை ஈடுபட்டுக் கொள்ளுதல் அல்லது பழிக்கு பழி வாங்குதல் என்ற இரண்டில் அவர்கள் விரும்பியதை தேர்வு செய்யலாம் அப்போது எமன் வாசிகளில் ஒருவர் அல்லாஹுமின் தூதரே இந்த பிரச்சாரத்தை எனக்கு எழுதி தர சொல்லுங்கள் என்று கேட்டார் நபிசல்லு அலிவசம் அவர்கள் இவருக்கு எழுதி கொடுங்கள் என்றார்கள் அப்போது குறைஷிகளில் ஒருவர் அல்லாஹுமின் தூதரே மக்காவின் செடிகொடிகளை வெட்டக்கூடாது என்பதிலிருந்து வாசனை புற்களில் ஒரு வகையான இத்கீர் என்ற தாவரத்திற்கு விதிவிலக்கு அழியுங்கள் ஏனெனில் நாங்கள் எங்கள் வீடுகளின் கூரைகளிலும் எங்கள் மன்னரைகளிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றார் நபிசல்லாஹூ அலி அலுவலி வசம் அவர்கள் இத்கீர் என்ற வாசனை பொற்களை தவிர என்றார்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்த புகாரி அவர்கள் கொலை என்ற இடத்தில் யானை படைகள் என்று இருந்ததோ என தாம் ஐயுறுவதாக கூறுகிறார்